வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சமையல் பகுதி சமையல் பகுதியில் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து முள்ளங்கி சப்பாத்தி முள்ளங்கி சப்பாத்தி நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த முள்ளங்கி சப்பாத்தி வந்து எப்படி செய்கிறதுனா ஈஸியாக செய்கிற வழி நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு சப்பாத்திக்கான அளவு நான் சொல்கிறேன் ரெண்டு டம்ளர் மாவு இரநூத்தி கிராம் மாவு அதுக்கு வந்து இரநூறு கிராம் முள்ளங்கி இந்த முள்ளங்கிய வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா தோல்சி வீட்டு கேரட்டு துருவி இருக்கு இல்லையா கேரட்டு துருவியில் துருவிட்டு அதை வந்து அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அதாவது ஒரு வானலோ இல்லை அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காலத்துக்கு தகுந்தாப்படி மிளகாப்படி மிளகாப்பொடி போட்டுக்கோங்க அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் சீரகம் வந்து பவுடர்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே சீரகமாக போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை வந்து நிறையா அரைஞ்சி போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த முள்ளங்கியில் வந்து கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் அது நேரடியாக மாவோடு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அந்த தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு மாவை கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சி வச்சுருங்க ஏன்னா முள்ளங்கியில் உப்புப்பட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ மாவு வந்து தளர்த்தியாக போயிடும் உங்களால் சப்பாத்தி இட முடியாது இது மாதிரி பண்ணிவிட்டு மாவை வந்து ஒரு கால் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க அதுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி எப்பவும் திரட்டுற மாதிரி மாவை தொட்டுன்னுட்டு தரட்டி தரட்டி தரட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டுவிட்டு சுட்டு எடுக்கும்போது சுட்டு எடுத்ததுக்கப்புறம் அது வரைக்கும் என்ன ஊற்ற வேண்டாம் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நெய் தடவி ஹாட்பேக்கில் அடிக்கிடுங்க நெய் கொஞ்சம் தாராளமாக தடவிக்கலாம் ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்க கொஞ்சமாக தடவிக்கலாம் நல்லாயிருக்கும் அதை தடவி பூசிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னாக்க அந்த ஹார்ட்பேக்லேயே வச்சிடலாம் நல்ல சூடாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு வந்து தயிர் தொட்டு சாப்பிட்லாம் நல்லா கட்டி தயிர் இருந்துதுன்னா தயிர் தொட்டு சாப்பிட்லாம் அதுதான் இதுக்கு சைட் டிஷ்ஷு வேறு ஒன்றும் புதுசாக இதுக்கு சைட் டிஷ் தேவைன்னா உப்பு காரம் எல்லாமே அதில் இருக்குது அதனால் இது செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் செஞ்சுட்டு இதுக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் நன்றி